அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பூனைகள் நெருங்கிய நண்பர்களா இருந்தன அந்த பூனைகள் இரண்டும் சேர்ந்து ஒரு நாள் உணவு தேடி அலைஞ்சிட்டு போது ஒரு வீட்டோட சமையல் ஒரு அப்பம் இருக்கிறத பார்த்தது உடனே அந்த பூனைகள் இரண்டும் அந்த அப்பத்தை தூக்கிட்டு அந்த வீட்டு தோட்டத்துக்கு வந்தனே இரண்டு பூனைகளும் அந்த அப்பத்த தங்களுக்குள்ள பங்கு போட்டுக்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்கும் போது ஒரு பூனை என்ன சொன்னதுனா இந்த அப்பத்தை முதல்ல பார்த்தது நான் தான் அதனால எனக்கு தான் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிச்சு அப்ப இன்னொரு பூனை சொல்லிச்சு நீ அப்பத்தை முதல்ல பார்த்துருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தது நான் அதனால எனக்கு தான் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிச்சு ரெண்டு பூனைங்களும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத அந்த தோட்டத்துல இருந்த ஒரு மரத்து மேல இருந்து ஒரு குரங்கு பார்த்துட்டு அந்த குரங்கு சொன்னது ஏன் ரெண்டு பேரும் அனாவசியமா சண்டை போட்டுக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேருமே அந்த அப்பத்தை சரிசமமாக பங்கு போட்டு சாப்பிடுங்க அதுதான் நியாயம் உங்களுக்கு அதில் கஷ்டம் இருந்தால் நான் வேணா சரிசமமாக பங்கு போட்டு தரேன் அப்படின்னு சொன்னது உடனே ரெண்டு பூனைகளும் ஒத்துக்கிட்டு சரி ஓகே உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் இந்த குரங்கு அண்ணங்கிட்ட சொல்லி நம்ம சரிசமமாக பங்கு போட்டு தர சொல்லுவோம் இடது பக்கம் வலது பக்கம் ஒண்ணு வச்சது அப்ப பிக்கும் போதே அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த அப்பத்தை வலது பக்கம் கொஞ்சம் அதிகமா வர்ற மாதிரி பிச்சு வச்சிருச்சு வச்சிட்டு வலது பக்கம் கொஞ்சம் அதிகமா பிச்சு வச்சுட்டேனே அந்த அதிகமா இருக்கிறத வேணா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வலது பக்கம் இருந்த அப்பத்திலருந்து கொஞ்சம் அதிகமாவே பிச்சு தன்னோட வாயில போட்டுக்கிச்சு அப்புறம் இடது பக்கம் இருந்த அப்பத்தை பார்த்துட்டு குரங்கு சொல்லிச்சு அடடே இப்போ இடது பக்கம் இருக்க அப்பம் பெருசா இருக்கே இதுலருந்து அதிகமா இருக்கிறத கொஞ்சம் எடுத்து நான் வாயில போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இடது பக்கம் இருந்த அப்பத்துல கொஞ்சம் பிச்சு வாயில போட்டது திரும்ப வலது பக்கம் பார்த்தது பார்த்துட்டு அடடே இப்போ வலது பக்கம் வந்து அப்பம் அதிகமா இருக்கேன் சரிசமமா இல்லையே அப்படினு சொல்லி வலது பக்கம் இருக்கு அப்பத்துல இருந்து கொஞ்சம் பிச்சு வாயில போட்டது பாத்துட்டு இடது பக்கம் திரும்பி அடடா இடது பக்கம் இப்ப இன்னும் அதிகமா தெரியுது சரி சரி அந்த அதிகப்படியா இருக்கிறத நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இடது பக்கம் இருந்து கொஞ்சம் அப்பத்தை பிச்சு வாயில போட்டது அதை பார்த்துட்டு இருந்த இரண்டு பூனைகளும் என்னது இது இதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இதுலேருந்து கொஞ்சம் பிச்சு சாப்பிட்றாரு அது அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதுலேருந்து கொஞ்சம் பிச்சு சாப்பிட்றாரு அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரெண்டும் முழிச்சுட்டு இருக்கும்போது குரங்கு லாவகமாக மீத இருந்த அப்பத்தையும் தன்னுடைய வாயில போட்டுட்டு வேகமாக மரத்தில் போய் உக்காந்துக்கிட்டு சொல்லிச்சு உங்களுக்கு கிடைச்சதை நீங்களே சரிசமமாக பங்கிட்டு சாப்பிட்டுருந்துருக்கலாம் தேவையில்லாமல் என்னைய கூப்பிட்டு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போங்க போய் வேற தேடி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி குரங்கு அங்கேருந்து போயிடுச்சு இரண்டு பூனைகளும் தாங்கள் ஏமாந்தத நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இன்னும் வேற ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிடுச்சு இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்த சொத்து பொருட்கள் இதை எல்லாத்தையும் நமக்கு அந்த பொருட்களையும் சொத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு யாரெல்லாம் உதவிகரமா இருந்தாங்களோ அவங்களுக்கு நியாயமா பங்கிட்டு கொடுத்து நாமளும் அனுபவிக்கிறதா புத்திசாலித்தனம் அதை விட்டுட்டு எனக்கு தான் அதிகம் வேணும் உனக்கு தான் அதிகம் வேணும் அப்படின்னு சண்டை போட்டு நம்ம நீதிமன்றத்தையோ இல்ல வேற நடுவர்களையோ நாடி போனோம் அப்படின்னா நமக்கு வீணான செலவு தான் வரும் நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பொருட்களையும் பணத்தையோ சொத்தையோ கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு செலவழிக்கிற மாதிரி ஆயிடும் அனுபவிக்காம நம்முடைய பங்காளிகளுக்கும் கொடுக்காம பங்காளிகள் அண்ணன் தம்பியா இருக்கலாம் அக்கா தங்கச்சியா இருக்கலாம் அல்லது நண்பர்களா கூட இருக்கலாம் அந்த பங்காளிகளுக்கும் கொடுக்காம கடைசியில யாரோ ஒரு மூன்றாம் நபர் அனுபவிச்சுட்டு போற மாதிரி ஆயிடும் இதுதான் இந்த கதையினுடைய நீதி இந்த குரங்கு அப்பம் பங்கிட்ட கதை உங்களுக்கு ரொம்பவே சிரிப்ப வரவழைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி நேயர்களே